ஆண்டவராகியேசு கிறிஸ்தவி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பொல்லாத பொறாமை போன் கேன்சர் ஆதியாகமும் நான்காம் அத்தியாயும் முதல் பதினாறு வசனங்கள் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பம் தரித்து காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டுள்ளுவார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் கத்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள உன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அழகிறவனாயிருப்பாய் என்றான் இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் பதினான்கு முப்பது மன அமைதி உடல் நலம் தரும் பொறாமையோ எலும்புறுக்கி எ சவுண்ட் ஹார்ட் இஸ் எ லைஃப் டு த பாடி பட் என் விஸ் எ ராட்டன்னஸ் டு த போன்ஸ் பொறாமில் பொறாமை நமக்கு இல்லை என்று நம்மில் பலரும் நினைத்து கொள்ளலாம் ஆனால் பக்கத்து வீட்டாருக்கு பத்து கோடி பரிசு விழுந்து அவர்கள் கார் வாங்குவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது என்றெல்லாம் தோங்கினால் அப்பொழுதுதான் நமக்கு பொறாமை குணம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியும் தன்னை விட பிறர் நல்ல நிலைமையில் இருந்தால் ஒருவருக்கு எழும்பும் காழ்ப்புணர்வே பொறாமை எனப்படும் பொறாமை என்னும் வேர் முளைத்தால் அது நாளடைவில் கலகம் கொடும் செயல்கள் என்னும் மரத்தை விளைவிக்கும் இதை மாம்சீகத்தின் அடையாளம் என்று பவுல் அழைக்கிறார் கொருந்து சபைக்கு எழுதும் பொழுது உங்களிடம் இன்னும் பொறாமை வாக்குவாதம் சச்சரவு உண்டு அப்படியானால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாகத்தான் இன்னும் இருக்கிறீர்கள் பொறாமை என்பது ஒரு தெய்வீக ஞானம் அல்ல அது பேய்த்தனத்தின் கனி என்று அப்போசிலன் யாக்கோபு குறிப்பிடுகிறான் மூர்க்கத்தை விட பொறாமை கொடுமையானது என்பது சாலமோன் அரசனின் கணிப்பு இது ஒரு இருளின் செயல் அந்தகாரத்தின் கிரியே நாமோ பகலின் பிள்ளைகளாய் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் பொறாமையே பல வியாதிகளுக்கு காரணம் பொறாமை எலும்புருக்கி என்று நாம் மனப்பாட வசனத்திலே பார்த்தோம் பொறாமையானது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியையும் தடுத்து விடுகிறது எனவேதான் பேரு நீங்கள் வளரும்படி என்று சொல்வது முன்பதாக போறாமை போன்ற சகல துர்க்குணத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் வளரும்படி என்று அவன் எழுதினான் சகோதர சகோதரிகளிடையே பொறாமை ஏற்படுவதை நாம் திருமறையிலே அடிக்கடி வாசிக்கிறோம் ஆபேலை கடவுள் அங்கீகரித்த போது அவனது அண்ணன் காயினும் யோசேப்பை கடவுள் ஆசீர்வதித்த போது தன் உடன் சகோதரரும் பொறாமை கொண்டனர் ராகேல் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டாள் தனக்கு பிள்ளை இல்லை என்பதை விட தன் சகோதரிக்கு இருக்கிறதே என்பதுதான் அவளுக்கு கடுப்பு அதுதான் பொறாமை ஒருவர் உலக வேலையில் நல்ல நிலைமையில் இருக்கிற போதும் ஞானமாய் நடக்கும் போதும் உடன் ஊழியர் அவர் மீது பொறாமை கொள்வது சகஜம் இதுதான் தானியலுக்கு ஏற்பட்டது அவனை கடவுள் உயர்த்தினார் அரசு உயர்த்தினார் அவனோடு வேலை செய்தவர்களுக்கு அவன் மேல் பொறாமை உண்டாகி எப்படியாவது அவன் மேல் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வகை ஆன்மீக வட்டாரங்களிலும் கடவுள் யாராவது ஒருவரை சிறப்பாக பயன்படுத்தினால் உடனே பொறாமை பொங்கிவிடுகிறது சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்று பதினாயிரம் என்று பெண்கள் பாடினார்கள் அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்களால் பார்த்தான் வேறொருவர் அற்புத அடையாளங்கள் செய்யும் போது சில சீஷர்களுக்கு அதை பிடிக்கவில்லை யோவானே சொல்லுகிறான் நம்மை சேராத ஒருவன் பிசாசுகளை துரத்தினான் அவனை நான் தடுத்தேன் என்று சொன்னு கிறிஸ்துவும் பொறாமைக்குத்தான் முடிவில் இலக்கானார் பொறாமையினால் அவரை ஒப்புக் என்று பிளாத்து அறிந்தான் என்று நான் வாசிக்கிறோம் கடவுள் மற்றவர்களுக்கு கொடுத்ததை ஒருவேளை நமக்கு குறைவாக கொடுத்திருக்கலாம் ஆனால் இதில் நாம் மன நிறைவு கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பொறாமை வராது நான் காலையில் ஒன்பது மணியிலிருந்து வேலை செய்கிறேன் ஆறு மணியிலிருந்து வேலை செய்கிறேன் பன்னிரண்டு மணியிலிருந்து வேலை செய்கிறேன் மூன்று மணியிலிருந்து மத்தியான வேலை செய்கிறேன் ஐந்து மணிக்கு வந்தவனுக்கும் எனக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கிறீரே நமக்கு கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து நம் ஆண்டவரிடம் கேள்வி கேட்கக்கூடாது பிறரை நமக்கு மேல் கடவுளை உயர்த்தினார் பவுலு சவுலை போல நமக்கு பயமோ பாதுகாப்பற்ற உணர்வோ feeling of insecurity வரவே கூடாது தலைவர்களுக்கு முக்கியமாக அது வரவே கூடாது பரிசேர் எல்லாரும் பயந்தார்கள் உலகமே இயேசு பின்னால் போயிட்டே என்று சொன்னார்கள் ஆன்மீக காரியங்களில் நம்மை விட பிரர் புகழ் பெறும் பொழுது இதனால் கடவுளுக்குத்தான் வெற்றி அவருடைய அரசுக்குத்தான் லாபம் என்று நாம் புரிந்து கொள்ளுகிற நமக்கு வேண்டும் யார் செய்கிறார் என்பது பெரியதல்ல பவுல் செய்தால் என்ன அப்பல்லோ செய்தால் என்ன விளைய செய்கிற தேவனுக்குத்தான் எல்லா விளைச்சலும் ஒரு பழமொழி உண்டு தமிழிலே யார் குத்தினால் என்ன நல்ல அரிசியானால் போதும் இட் மேட்டர்ஸ் நாட்ஸ் இட் பிகம்ஸ் ரைஸ் ஒருவேளை நீங்கள் பொறாமைக்கு ஆளானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவன் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறான் அப்படியானால் என்னிடத்தில் ஏதோ கூடுதல் இருக்கிறது உயர்வாய் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நாம் பெருமைப்படாமல் யோசிப்பை போல ஆண்டருடைய திருவசனத்திற்கு நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும் அப்பொழுது திருவசனம் நம்மை புடமிடும் பொறாமையினால் ஏசுவுக்கு விடுதலை கொடாமல் பரபாசை பிளாத்து விடுவித்த போதும் இயேசு பொறுமையாய் தந்தையாகிய கடவுளுக்கு தம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுத்தார் வேலையில் இலக்கான பொழுது தானியில் என்ன செய்தான் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் உண்மையும் நேர்மையுமாய் நடந்து கொண்டான் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பிலிகிரகம் இவ்விதமாக எழுதியிருக்கிறார் பொறாமையானது பெயர்ப்புகளை கெடுக்கும் கொலைக்கு வழி நடத்தும் பொறாமையானது நமது நண்பர் வட்டாரத்தை குறுக்கும் நமது தொழிலை நாசமாக்கும் நமது ஆத்துமாக்களை குள்ளமாக்கும் பொறாமையினால் ஆயிரங்கள் சபிக்கப்பட்டிருப்பதை நான் கண்டிருக்கிறேன் பொறாமை எலும்புரிக்கி வேண்டாம் அந்த கேன்சர் நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் ஜபிப்போம் நல்ல ஆண்டு இந்த நாளிலே எங்களுக்கு தெரியாமலே எங்களுடைய உடலை எங்களுடைய எலும்பை கூட உருக்கக்கூடிய எங்களை நாசமாக்கூடிய பொறாமை என்கிற பாவத்தை குறித்து நீர் எங்களை எச்சரித்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே யார் மீதும் எங்களுக்கு பொறாமை வேண்டாம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுலே மன ரம்யமாயிருந்து பிறருக்கு நீர் கொடுப்பதை பார்த்து மகிழ்வடைந்து உமக்கு துதி செலுத்த ஒரு நல்ல முதிர்ச்சியான அனுபவத்திற்குள் நீர் வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் பொறாமைக்கு இலக்கானால் கர்த்தாவே நாங்கள் பதறிவிடாதபடி அதற்கு எதிர்ச்செயல் புரியாதபடி நியாயமாய் தீர்ப்பு செய்கிற உமக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி தாரோம் தொடர்ந்து கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் யோக்கியமானவிகளை செய்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தாரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே